நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு அதிகப்படுத்துகிறேன் என்று கூறுவான் அதற்கு முகங்களை நீ வெண்மையாக்கிடவில்லையா சொர்க்கத்தில் எங்களை செய்து நரகை விட்டும் எங்களை என்று கூறுவார்கள் உடனே அல்லாஹ் தனக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள திரையை திறப்பான் தங்களின் இறைவனை அவர்கள் பார்ப்பதை விட அவர்களுக்கு விருப்பமானது மிக விருப்பமானது என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஆனால் உண்மையில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு அதாவது இவ்வேதத்தில் எடுத்துரைக்கப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவர்களின் அவர்களுடைய நேர் வழியில் செலுத்துவான் நிறைந்த சுவனங்களில் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இறைவா நீயே தூய்மையானவன் என்பதே அங்கு அவர்களின் துதியாக இருக்கும் மேலும் சாந்தி நிலவட்டும் என்பதே அவர்களின் வாழ்த்தாக இருக்கும் மேலும் அகிலக்கார்களின் அதிபதியான அல்லாஹோக்கு இல்லாப் போகும் என்பதே அவர்களுடைய அனைத்து விஷயங்களின் முடிவுரையாக இருக்கும் பத்தாவது அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனங்கள்